ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் காமராசர் தமிழ் முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவர் ஆவார் ஆயிரத்து ஆண்டு அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சர் ஆனார் இவர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தார் தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இவரை தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை அரசரை உருவாக்குபவர் பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழ்வர் இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் இறந்த பிறகு 19.76 தொள்ளாயிரத்து எழுபத்து அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றும் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது காமராசர் விருதுநகரில் ஆயிரத்து ஆம் ஆண்டு ஜூலை பதினைந்து ஆம் தேதி பிறந்தார் அவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர் இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு குல தெய்வமான காமாட்சியின் பெயரையே முதலில் சூட்டினார்கள் தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராசா என்றே அழைத்து வந்தார் நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது தனது பள்ளி படிப்பை சத்ரிய வித்யா சாலா பள்ளியில் தொடங்கினார் படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் விளங்கினார் சிவகாமி அம்மாளுக்கு இரண்டு சகோதரர்கள் ஒருவர் கருப்பையா நாடார் இவர் துணிக்கடை வைத்திருந்தார் மற்றொருவர் பெயர் காசிநாராயண நாடார் இவர் திருவனந்தபுரத்திலே மரக்கடை வைத்து நடத்தி வந்தார் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராசர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலையில் அமர்ந்தார் அங்கிருக்கும் போது பே போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார் தன்னுடைய பதினாறு ஆம் வயதில் காங்கிரசின் உறுப்பினராக ஆனார் ராசாசியின் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாக்கிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார் அதற்காக காமராசர் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அடுத்த ஆண்டு காந்தியர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை ஆனார் விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி சேலம் டாக்டர் வரதராசுலு நாயுடுவின் வழக்காடும் திறமையால் குற்றச்சாட்டு நிறுவப்படாததால் விடுதலை ஆனார் ஆயிரத்து இல் மீண்டும் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கிருக்கும் விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒன்பது மாதங்களுக்கு பின் விடுதலை ஆனதும் நேராக சென்று தன் பதவி விலகினார் பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் புரட்சி நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டார் இந்த முறை மூன்று ஆண்டுகள் தண்டனையாக பெற்றார் காமராசர் சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியும் ஆன சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக ஏற்று கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து சத்தியமூர்த்தி பிரதேச காங்கிரசின் தலைவரான போது காமராசரை ஆக்கினார் இருவரின் முயற்சியில் காங்கிரசு கட்சி நல்ல வளர்ச்சி கண்டு தேர்தல்களில் பெருவெற்றி பெற்றது இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி கேட்டு காமராசர் முதலில் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அங்குதான் தேசிய கொடியை ஏற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றுக்கு பிறகு சக்கரவர்த்தி ராசாசிக்கு அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் அதிக அளவில் எதிர்ப்புகள் கிளம்பி இருந்த நேரம் காமராசர் ஆட்சி தலைமை பொறுப்புக்கு வர தயங்கியதற்கு அவருக்கு இருந்த மொழிவளம் குறித்த தாழ்வுணர்ச்சி ஒரு முக்கிய காரணம் குலக்கல்வி திட்டத்தால் ராசாசியின் செல்வாக்கு வேகமாக கீழிறங்கிக் கொண்டிருக்க மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பின் காரணமாக தமிழ்நாடும் சுருங்கி போக காங்கிரசின் உள்ளேயே ராசாசிக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது நிலைமை அறிந்த கட்சி மேலிடம் தமிழக அளவில் தீர்மானித்துக் கொள்ள அனுமதி வழங்கிவிட்டது ராசாசி தான் அவமானப்படுவதை தவிர்க்க எனக்கு எதிராக கட்சியில் யாரும் தீர்மானம் கொண்டு வர வேண்டாம நானே விலகிக்கொள்கிறேன் என்று அறிவித்து விட்டாலும் தன் இடத்திற்கு தன்னுடைய முக்கிய ஆதரவாளரான சி சுப்பிரமணியத்தை முிறுத்த பின் வேலை செய்தார் அவருடைய இன்னொரு முக்கிய ஆதரவாளரான எம் பக்தவதை முன்மொழிந்தார் ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராசர் பெருவாரியான வாக்குகள் முன்னணியில் வெற்றி பெற்றார் இதுதான் காமராசர் தமிழக முதல்வராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று தமிழ் புத்தாண்டு அன்று பின்னணி காமராசர் அமைச்சரவை அமைத்த விதத்தில் சில நுட்பமான விஷயங்கள் இருந்தன மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே எட்டு பேர் அமைச்சர்கள் இருந்தனர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் அவரை முன்மொழிந்த எம் பக்தவத் இருவரையுமே அமைச்சரவையில் சேர்த்திருந்தார் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த இன்னும் முக்கிய இருவர் ராமசாமி படையாச்சி மாணிக்கவேலு நாயக்கர் ஆகியோர் இவர்கள் இருவரும் காங்கிரசை எதிர்த்து போட்டியிட்டு தீ ஆதரவோடு வென்றவர்கள் என்றாலும் வெளிப்படையாக ஆதரித்தது திராவிட நாடு கொள்கையை ஆதரிக்கிறேன் சட்டமன்றத்தில் தி கவின் கொள்கைகளை எதிரொலிப்பேன் தி வெளியிடும் திட்டங்களுக்கு ஆதரவு பெருக்கும் வாகையில் சட்டமன்றத்தில் பணியாற்றுவேன் என்கிற நிபந்தனைகளுக்கு எழுத்துபூர்வமாக கையெழுத்திட்டு தருபவர்களுக்கு ஆதரவு அளித்ததை திமுக அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்து காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்று அமைச்சர் ஆனவர்கள் இந்த இருவரும் அமைச்சரவையின் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் பரமேசுவரன் என்கிற அமைச்சர் அவருக்கு தரப்பட்டிருந்த பொறுப்பு தாழ்த்தப்பட்டோர் நலம் மற்றும் அறநிலையத்துறை ராசாசி கொண்டு வந்திருந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டார் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை இருபத்தேழு ஆயிரம் ஆனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அரசு ஆதரவுடன் சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது முதலில் விளக்கு பகுதியில் இருந்த ஒரு மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் 4 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது இத்திட்டமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது களில் காமராசரால் அறிமுகப்படுத்தப்பட்டு எம் ஜி ராமச்சந்திரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டத்தின் முன்னோடியாகும் அவரது உணவு திட்டம் இன்று உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகும் அதன் பலனாக பள்ளிகளில் படிப்போரின் எண்ணிக்கை முப்பத்தி விழுக்காடாக உயர்ந்தது பிரித்தானியர் காலத்தில் இது ஏழு விழுக்காடாக இருந்தது பள்ளிகளில் வேலை நாட்கள் நூற்றி எண்பது இருந்து இருநூறு ஆக உயர்த்தப்பட்டது சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்டது காமராசர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் அவரது ஆட்சியின் கீழ் 9 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அவை பவானி திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருசுநகிரி ஆரணியாறு ஆகியவையாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக காமராசரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலமாக இன்றளவும் உள்ளது அவர் காலத்தில் தமிழகத்தில் பாரதமிகு மின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் இறையில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை குந்தா மின் திட்டமும் நெய்வேலி மற்றும் ஊட்டி ஆகிய இடங்களின் வெப்ப மின் திட்டங்களும் காமராசரால் ஏற்படுத்தப்பட்டவை காமராசர் முதல் அமைச்சரான முதல் ஆண்டிலேயே அனைத்து தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வு ஊதியம் வழங்க ஆணையிட்டார் பின்னர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதன் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வு ஊதியம் வழங்கும்படி ஓய்வு ஊதிய திட்டத்தை நீட்டித்தார் ஆயிரத்து ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் தமது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் சீனிவாசன் என்பவரால் ஆயிரத்து இருநூற்றி வாக்குகள் வேறுபாட்டில் தோற்கடிக்கப்பட்டார் நாகர்கோயில் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் மூன்று முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த காமராசர் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என்பதை மக்களுக்கும் குறிப்பாக கட்சி தொண்டர்களுக்கும் காட்ட விரும்பி கொண்டு வந்த திட்டம் தான் காமராசர் திட்டம் ஆகும் அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளையவர்களிடம் ஒப்படைத்து விட்டு கட்சி பணியாற்ற செல்ல வேண்டும் என்று இவர் நேருவிடம் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் நேரு இந்த திட்டத்தை முன்மொழிந்த கையோடு தன் முதலமைச்சர் பதவியை பதவி விலகல் செய்து பொறுப்பினை பக்திடம் ஒப்படைத்து விட்டு டெல்லி சென்றார் காமராசர் அக்டோபர் ஒன்பது அன்று அகில இந்திய காங்கிரசின் தலைவர் ஆனார் லால் பகதூர் சாசுதிரி முரார்சி தேசாய் எசு கே பாட்டீல் செகசீவன் போன்றோர் அவ்வாறு பதவி துறந்தவர்களில் முக்கியமானவர்கள் அகில இந்திய அளவில் காமராசரின் செல்வாக்கு கட்சியினரின் மரியாதை கூறியதாக இருந்தது அதனாலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் சவஹர்லால் நேரு இறந்தவுடன் இந்தியாவின் தலைமை அமைச்சராக லால் பகதூர் சாசுதிரியை முன்மொழிந்து காமராசர் சொன்ன கருத்தினை அனைவரும் ஏற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு லால் பகதூர் சாசுதிரியின் திடீர் மரணத்தின் போது ஏற்பட்ட அசாதாரண அரசியல் சூழ்நிலையின் போது இந்திரா காந்தியை தலைமை அமைச்சராக வரச் காமராசருக்கு இந்திரா காந்தியுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக காங்கிரசு கட்சி இரண்டாக உடையும் நிலை ஏற்பட்டது காமராசரின் தலைமையிலான சிண்டிகேட் காங்கிரசு தமிழக அளவில் செல்வாக்குடன் திகழ்ந்தது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் வளர்ச்சியால் அதன் பலம் குன்றி போக காமராசர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தமிழக அளவில் சுருக்கிக் கொண்டார் தமிழக ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டி காட்டி வந்தார் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையினை அமல் செய்தபோது. அதனை கடுமையாக எதிர்த்தவர்களில் காமராசரும் ஒருவர் இந்தியாவின் அரசியல் போக்கு குறித்து மிகுந்த குறையும் கவலையும் கொண்டிருந்த நிலையில் காமராசர் இருந்தார் இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் முரார்ஜி தேசாய் மற்றும் பல தலைவர்கள் இக்காலகட்டத்தில் இந்திரா காந்தி அரசால் கைது செய்யப்பட்டிருந்தனர் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளன்று அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார் காமராசர் ஆனால் அன்று அச்சாரிய கிருபலானியும் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்ட அன்றே உயிர் துறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் மதிய உறக்கத்திற்கு பின்னர் அவரின் உயிர் பிரிந்தது அவர் இறந்தபோது கையில் இருந்த சிறிதளவு பணத்தை தவிர வேறு வங்கிக் கணக்கோ சொந்த வீடோ வேறு எந்தவித சொத்தோ இல்லை தன் வாழ்நாள் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வசித்தார் தமிழ்நாடு அரசு காமராசர் நினைவை போற்றும் வகையில் சென்னை கிண்டியில் நினைவிடம் ஒன்றை அமைத்துள்ளது இங்கு காமராசரின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராசர் மணிமண்டபம் ஒன்றையும் அமைத்துள்ளது இங்கு காமராசரின் மார்பளவு சிலையும் நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது அவரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் திரைப்படம் வெளியானது அதன் ஆங்கில மொழியாக்க குறிந்தகடு இரண்டாயிரத்து ஏழு ஆண்டு வெளியிடப்பட்டது காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் தனது பலவித கஷ்டங்களையும் பொருட்படுத்தாது சதா காலமும் நாட்டின் நலன்களிலே ஈடுபட்டுள்ள உள்ளத்தை பெற்றவரே சகல தர்மங்களையும் நிதிகளையும் நன்குணர்ந்தவரே காமராசு காமராசு மகாபுருஷர் என்று கூறினார் நேரு அவர்கள் திறமை நல்லாட்சி இவைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஓர் அரசாங்கத்திற்கு தலைவர் என்ற முறையில் காமராசர் சென்னை முதல் அமைச்சராக இருக்கிறார் மக்களுக்கு மேலும் மேலும் தொண்டுபுரிய அவர் நீண்ட காலம் வாழ்வார் நான் நம்புகிறேன் என்று கூறினார் பெரியார் அவர்கள் சென்ற இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படாத மறுமலர்ச்சியும் விழிப்பும் இப்போது ஏற்பட்டுள்ளன இதற்கு காரணம் நமது காமராசர் தான் ஊர்தோறும் சாரம் தொழில் வளம் ஏற்பட்டுள்ளன மூவேந்தர் காலத்தில் கூட நிகழாத இந்த அதிசயத்தை சாதித்த நமது காமராசரின் அறிவுத்திறனை மறுக்க முடியுமா என்று கூறினார் இந்திரா காந்தி அவர்கள் காமராசு தோற்றத்தில் மட்டுமின்றி மதிநட்பத்திலும்க்களையும் அவர்களுடைய பிரச்சினைகளையும் பரிந்து கொள்வதிலும் அப்பினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் நாட்டம் மிகுந்த தலைவராக விளங்குகிறார் என்று கூறினார் கருணாநிதி தியாக சுடர் தமிழ் மக்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றவர் என்று கூறினார் சிதம்பரம் சுப்பிரமணியம் சத்தியமூர்த்திக்கு பின்னர் காமராசை நான் பிள்ளையாக பார்த்திருக்கிறேன் நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன் அவர் உயர்ந்திருக்கிறார் பார்த்தேன் இன்று அண்ணாந்து பார்க்கிறேன் என்று கூறினார் அவர்கள் காமராசர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று கூறினார் மத்திய உணவு அமைச்சர் காமராசர் அரசு பிற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது முற்போக்கு அரசியலிலும் சுதந்திரமான சர்க்காரிலும் நிர்வாக திறமையிலும் தமிழகம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று கூறினார்